வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் எட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெரு நாட்டில் ஜோஸ் டெசான் மார்டின் தலைமையிலான அரசு கடற்படையை அமைத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ நகரங்களுக்கிடையே மின்சார தந்தி அறிமுகமானது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு சிக்காகோவில் இடம்பெற்ற பெரும் தீயில் ஒரு லட்சம் பேர் வரை வீடுகளை இழந்தனர் விஸ்கொன்சின் மாநிலத்தில் இடம்பெற்ற தீயில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கொரியாவின் கடைசி அரசி ஜியோசியனின் மென் ஜப்பானியர்களால் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பிரான்சின் அமெரிக்க கோபுரல் பிரான்சில் அமெரிக்க கோபுரல் அல்வின் யார்க் தனியாளாக இருபத்தி ஐந்து ஜெர்மன் இராணுவத்தினரை கொன்று நூற்றி பேரை கைது செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய விமானப்படை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி மேற்கு போலந்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கெரிலா இயக்க தலைவர் சே குவாராவும் அவரது சகாக்களும் பொலிவியாவில் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சூயஸ் கால்வாயின் இஸ்ரேலிய பகுதியில் இடம்பெற்ற போரில் நூற்றி நாற்பது இஸ்ரேலிய எகிப்திய படைகள் அழித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கென் வார்பி என்பவர் தண்ணீரில் முன்னூற்றி மைல் வேகத்தில் படகினை செலுத்தி சாதனை படைத்தார் ப்ளோவரிங் அணைக்கட்டில் இவர் நிகழ்த்திய இந்த சாதனையானது இன்று வரை நீடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சாலிடாரிட்டி தொழிற்சங்கம் போலந்து நாட்டில் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜெருசலமில் இஸ்ரேலிய காவல்துறையினர் கோவில் மலையில் பாறை குவிமாடம் மசூதியை தாக்கியதில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு 100 பேருக்கு மேல் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காஷ்மீரை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாகிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் எண்பத்தி ஆறாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ஆர் இராசவரோதயம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருநள்ளூர் கருணாகரன் இந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ்குமார் ஹிந்தி திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மில்கா சிங் இந்திய தடகள விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜஸ்ரீ ஹிந்தி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சு கலிவரதன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப ராகவன் இவரும் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லட்சுமி மஞ்சு இந்திய அமெரிக்க தொலைக்காட்சி நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு இரண்டாம் இராச உடையார் மைசூர் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரேம் சந்த் இந்திய உருது எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருவாலப்புத்தூர் பசுபதி பிள்ளை தமிழக தமிழ்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண கவிஞர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிளமண்ட் அட்லி பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி பந்துலு தென்னிந்திய இயக்குநர் தயாரிப்பாளர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வீரமணி ஐயர் ஈழத்து கவிஞர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜான் பீட்டர் ஆக்ரா அமெரிக்க வானியலாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரே சண்முகம் மலேசிய கவிஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் இந்திய விமானப்படை தினம் நமீபியா நாட்டில் மர தினம் ஈரான் நாட்டில் குழந்தைகள் தினம் மற்றும் குரேஷியா நாட்டின் விடுதலை தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே